அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றலறிது தனக்குவமை இல்லாத இறைவனை சார்ந்திருந்தால் மனக்கவலை மாற்றிக்கொள்வது எளிது மனக்கவலை எதனால வருகிறது சில பேர் தங்கள்ட்ட வச்சிருக்கிறத வச்சு பெருமை அடிச்சுப்பாங்க அது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க பாரு நான் இதை வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட அது இல்லை பாரு அப்படிம்பாங்க பல விஷயங்கள் அது பொருளாக இருக்கலாம் இடமாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் அதனால நமக்கு கவலை ஏற்படுறது பாத்தியா அவன் பெருமை அடிச்சுக்கிறான் இந்த பியர் பிரஷர்ன்னு ஒன்று சொல்றாங்க சமூகத்துல என்ன பண்றதுங்க சுவாமி சமூகத்தினுடைய அழுத்தம் அப்படிங்கிறாங்க நம்ம சமூகத்துக்கு நல்லது செய்யணுமே தவிர சமூகம் வந்து தேவையில்லாத முட்டாள்தனமான விஷயங்களை நம்ம மேல திணிச்சா அதுக்கு நாம இடம் கொடுக்காம வாழலாம் இல்லை சமூகம் எனக்கு தேவைப்படுமேன்னா சமூகம் நிச்சயமா நமக்கு உதவி செய்யும் நாம தூய்மையா ஒழுங்காக வேலை செஞ்சுட்டு இருந்தா சமூகத்தினுடைய அழுத்தம் இதெல்லாம் நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றது சிந்தித்து பார்த்தா சரியா இருக்காது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க சுவாமிக்கு இதெல்லாம் என்ன தெரியும்னு நினைப்பாங்க யோசிச்சு பாருங்க சமூகம் நம்ம கூட வரப்போறதில்லை நம்ம தான் சமூகத்தோட சேர்ந்துருக்கோம் சமூகத்தை விட்டு பிரிய போறோம் தனியாக வந்து தனியாக பிரிய போறோம் இதுக்கிடையில சமூகம் தருகிற அழுத்தம் பொருளாதார ரீதியான அழுத்தங்கள் கல்வி ரீதியான அழுத்தங்கள் அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிறாங்க அது இவங்களுடைய ஆசையா பாசங்களை மறைக்கக்கூடிய சொற்களாக நான் கருதுகிறேன் உண்மையிலே அறிவு இருந்தால் பிறர் நம்ம என்னத்துக்கு சமூகமோ மற்றவங்களோ சுத்தி இருக்கிறவங்களோ சொந்தக்காரங்களோ நம்மளை வந்து அதர்மமான வழியில போகணும்னு அழுத்தினா அதுக்கு போகலாமா நம்ம நமக்கு கடவுள அறிவை கொடுக்கலையா அதை நாம் செயல்படுத்த வேண்டாமா ஆக திருக்குறள் படிக்கல என்ன யாராவது எதையாவது சொல்லிட்டு போயிடுவாங்க நாமளும் அதை மாதிரி செய்யணும்னு நினைக்க கூடாது திருக்குறள் படிச்சா தான் தப்பிக்க முடியும் திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் உள்ளந்தோறும் வள்ளுவத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தீர்களே உங்கள் வாழ்க்கையில அணு அளவும் கவலை இருக்காது ஆனா முழுக்க முழுக்க மனதை இதற்கு கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஆக யாருக்கு ஒப்பு ஓமை இல்லாத இறைவனுடைய திருவடியை சேர்ந்திருக்க முடிகிறதோ ஒப்புயர்வற்ற இறைவனை சார்ந்திருந்து வாழ்க்கையில் கிடைச்சதை கொண்டு நிறைவு பெற்று அயராது எவன் கடவுளை சார்ந்து செயல்களை செய்து கொண்டிருக்கிற அவனுக்கு கவலையெல்லாம் வர்றத அனாயாசமாக ஜெயிச்சுள்ளான் அவன் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான் திருக்குறளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான் இன்றைக்கு அறியாமையினால பொ பொருளியல் வாழ்க்கையை பற்றி மற்ற விஷயங்களை பற்றி பேசுகிறவருடைய வார்த்தைகளுக்கு இவன் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான் சமூகம் இவனை ஒதுக்கக்கூடும் ஒதுக்கிற மாதிரி தோன்றும் ஆனா இவனை அவர்களால் ஒதுக்க முடியாது ஏனென்றால் நன்றாக செயல்புரிகின்றவனை சமூகம் விடாது இணைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகுங்கிற குரலை பார்க்கணும் ஓயாம நல்ல காரியம் செய்கிறவனை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளும் அது காலம் போகும் காலம் ஆகலாம் ஆனாலும் சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் சமூகத்துக்கு ஏற்படும் அதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு செயல் புரியணும் கவலை வராமல் இருக்காது வர மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம ரொம்ப வள்ளுவர் சொன்ன மாதிரி இடுக்கன் அழியாமல் சொன்னார் வெள்ளத்தனையே இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும்ன்றர் இதை பல முறை நான் மேற்கோள் காட்டுகிறேன் அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள வெள்ளத்தனையே இடும்பை கெடும் புத்திசாலி நல்லா யோசிச்சு பார்த்தான்னா எப்பேற்பட்ட துன்பத்தையும் அவன் அழிச்சுடுவான் அப்படின்லாம் சொல்லியிருக்க ஆகவே இந்த மனக்கவலை மாற்றல் அரிது அப்படிங்கிற இந்த வரியை பற்றி நாம் ஆழமாக சிந்திக்கணும்னா இடுக்கன் அழியாமை அதிகாரத்தை பொருட்பாளில் இருக்கிறது அதை நாம் ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே தனக்கோமை இல்லாதான் தாழ் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்ற இந்த குரட்பாவுக்கு மீண்டும் ஒரு முறை இன்று பொருள் சொல்லி என் மன நிறைவுக்காக இந்த பொருளை சொல்லி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில்